அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று வைகளும் அப்படின்னா நாள்தோறும் எப்பொழுதும்னு அர்த்தம் வைகளும் நாள்தோறும் வருவிருந்து தன் இல்லத்தை நோக்கி வந்த விருந்தினரை ஓம்புவான் அன்புடன் வரவேற்று இடமும் உணவும் தருபவனுடைய வாழ்க்கை அந்த குடும்ப வாழ்க்கையானது பருவந்து வறுமையால் வருந்தி பாழ்படுதல் இன்று கெட்டுப்போவது என்பது இல்லை நாள்தோறும் தன் இல்லத்தை நோக்கி வந்த விருந்தினரை அன்புடன் வரவேற்று உபசரித்து இடமும் உணவும் தருபவனுடைய குடும்ப வாழ்க்கையானது வறுமையால் வருந்தி கெட்டுப்போவது என்பது கிடையாது என்பது பிழைப்புரை வைகளும் வருவிருந்து ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று பரிமேலழகர் சொல்லுகிறார் தன்னை நோக்கி வந்த விருந்தை நாள்தோறும் புறந்தருவானது இல்வாழ்க்கை நல்குறவான் வருந்திக் கெடுதல் இல்லை நல்குறவான்னா வறுமைன்னு அர்த்தம் நல்குறவுன்னே பத்து குரல் சொல்கிறார் பொருட்பால் கடைசி பகுதியில் வைகளும்னு சொன்னால் எப்பொழுதுங்கிற அர்த்தம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்று திருஞான சம்பந்தர் பாடியிருப்பதை நாம் உணரக்கடமைப்பட்டிருக்கிறோம் ஜெகவீரபாண்டியனார் உரையிலிருந்து நாம் பார்க்கின்ற சில விஷயங்கள் பிறர்க்கு ஈதலாலும் விருந்து புரிதலாலும் பொருள் தேயும் ஆயினும் வெளியே புரிந்து வருகிற முயற்சியாலும் உள்ளே சுரந்து வருகிற புண்ணியத்தாலும் வாழ்வு வளர்ந்து வருமே அன்றி தாழ்வாய் தளர்ந்து படாது எனவே தளராது விருந்து ஓம்புக எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் பிறர்க்கு தானம் பண்ணுறதுனாலையும் விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போடுறதுனாலையும் பணமெல்லாம் தேஞ்சு போயிடும் அப்படின்னா கூட நம்ம வெளியில் முயற்சி பண்ணுறோம் ஆனால் புண்ணியம் உள்ளே வருது அந்த க நம்ம பண்ணுற அந்த புண்ணியம் நம்மளை வி வீணாக்காது காப்பாற்று பிறருக்கு தானம் பண்ணுற புண்ணியமும் விருந்தோம்புற புண்ணியமும் பொருள் தேஞ்சாலும் பொருள் வளருமே தவிர வாழ்க்கை வளருமே தவிர ஒரு நாளும் வறுமை வந்துடாது கொடுக்கறதுனால நமக்கு தரித்திரம் வந்துடுமோன்னு பயப்படக்கூடாது சந்தோஷமாக தானம் பண்ணணும் விருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறார் கம்பராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் காட்சிப் படலத்தில் பாடல் பதினைந்து இவ்வாறு அழகாக உபதேசிக்கிறது அருந்து மெல் அடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும் விருந்து கண்டபோது என் உருமோ என்று விம்மும் மருந்தும் உண்டு கொல் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும் இருந்த மாநிலம் செல் அரித்திடமும் ஆண்டு எழாதாள் அசோகவனத்தில் சீத்தை தான் அமர்ந்துள்ள இடப்பரப்பு கரையானால் அரிக்கப்பெற்று புற்றுத் தோன்றினும் அவ்விடத்திருந்து பெயர்ந்து போகாமல் உண்ணும் மெல்லிய இலைக்கறி உணவை ராமன் யார் பரிமாற உண்பான் என்று கூறி இறங்கி துன்புறுவாள் எப்படி இருக்கா பாருங்க சீத்தை அவள் உட்கார்ந்துருக்கிற இடத்த விட்டு நகர்லையாம் ஆனால் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறானா ராமர் எப்படி சாப்பிட்றார் யார் பரிமாற சாப்பிட்றார் நான் பரிமாறுறதுக்கு நான் பக்கத்தில் இல்லையே அது மாத்திரமில்லை விருந்தாளிகள் வந்தால் உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லையே அதுதான் ரொம்ப முக்கியம் விருந்து கண்டபோது என் உருமோ என்று விம்மம் ஒருவேளை ராமன் கிட்ட விருந்தாளி யாராக வந்தால் உபச்சரிக்கிறதுக்கு ஆட்களே இல்லையே என்ன மனசுக்கு என்ன கஷ்டம் வருமோ ராமருக்கு அப்படின்னு நினச்சி ஏங்கினாளாம் எப்படி அழகாக தர்மத்தை சொல்லுகிறார்கள் பாருங்கள் தானே வரவழைத்து கொண்ட இந்த பிணிக்கு மருந்தும் உள்ளதோ என்று எண்ணி சோர்வாள் என்று விம்மம் மருந்தும் உண்டுகொல் யான் கொண்ட நோய்க்கு நான் தானே இந்த மானுக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு துன்பத்தை வரவழைத்து கொண்டேன் அப்படின்னு என்று மயங்கும் இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டு எழாதாள் அங்கே செல் அரிச்சாலும் பரவாயில்ல அந்த இடத்த விட்டு நகர்றது இல்லை அப்படின்னு ஒரு விரதத்தோடு இருந்தாலும் சிலப்பதிகாரத்தில் நாம் பார்க்குறோம் பதினாறாவது பாடலில் அறவோர்க்கு அழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை கண்ணகி சொல்கிறார் அதாவது இதெல்லாம் கணவனோட சேர்ந்து செய்ய வேண்டிய தர்மங்கள் புண்ணியம் பண்ணுறவங்களுக்குலாம் கொடுக்கணும் அந்தணர்களை வழிபடணும் துறவைகளுக்கு பிக்ஷ கொடுக்கணும் அதே மாதிரி விருந்தாளிகளை வரவேற்று உபச்சாரம் பண்ணணும் இதெல்லாம் நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி கண்ணகி வருந்துவதாக இளங்கோடிகள் குறிப்பிடுகிறார் இடைவிடாமல் ஒருவர் விருந்தோம்பி வந்தால் அவருக்கு துன்பம் வராது வறுமை வந்தபோதும் நிறுத்தாமல் விருந்தோம்பலை செய்தவர்களை குறித்து சரித்திரங்களிலே புராணங்களிலே நாம் படிக்கிறோம் நிறைய இருக்குது வேதங்களில் பார்த்தா இந்த அன்னதானத்தை பற்றி அவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு அதிஜி பூஜையை பற்றி மனுஸ்மிருத்தினே அப்படி தான் இருக்கிறது அந்த பகுதியும் இந்த பகுதியும் நம்ம தொடர்ந்து ஆத்ம வித்யா வகுப்பில் அது வந்து கொண்டிருக்கிறது மனுஸ்மிருதியினுடைய விருந்தோம்பல் விஷயம் இங்கேயும் அப்படி தான் வருகிறது இளையான்குடிமாற நாயனார் சிவனடியாருக்கு உணவிட்ட சரித்திரத்தை நாம் அறிவோம் மேலும் சில மேலும் சில குரட்பாக்களிலே நாம் அதனை பார்க்க போகிறோம் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்பதற்கு இணங்க அந்த மேன்மக்கள் வறுமை வந்த காலத்திலும் விடாமல் விருந்தோம்பலை செய்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் மனைவியின் தாலியை விற்று குங்குளியம் போடுகிறார் நாயன்மார்களுள் ஒருவரான குங்குலிக்கலைய நாயினார் அது கோயிலுக்கு வழிபாடு இங்கே விருந்தோம்பலுக்கு பல கா விஷயங்கள் மேலும் சொல்வதற்கு இருக்கின்றன வரக்கூடிய குரட்பாக்களிலே அந்த கருத்துக்களை நாம் சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருள் துணையை நாடியிருப்போம் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பாழ்படுதல் இன்று அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்